ிாத்தயத்திரவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம அனைவேத்திராநந்த ம பிதி பி விரவி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு வழங்கி அருளை கொண்டிருக்கிறார் அந்த பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறான் ஹே விஸ்வேஸ்வரா இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அனைத்தையும் ஆளுகின்றவனே விஸ்வரூப இந்த பிரபஞ்ச வடிவமாக இருக்கின்றவனே ஆக இப்பிரபஞ்சத்தை ஆளுகின்றவனாகவும் பிரபஞ்சத்தை தன் சொரூபமாக உடலாக கொண்டிருக்கக்கூடிய இறைவா துவாம் பசியாமி உன்னை பார்க்கிறேன் எப்படி பார்க்கிறேன் அநேக பாகு உதர வக்ர நேத்திரம் அநேகன்னு சொன்னால் ஒன்றல்லன்னு அர்த்தம் பலன்னு அர்த்தம் எண்ணற்ற பாகுனா கைகள் உதரம்னா வயிறு வக்ரம்னா முகம் நேத்திரம்னா கண்கள் எண்ணற்ற கைகளையும் வயிறுகளையும் முகங்களையும் கண்களையும் காண்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய தலைகளும் கைகளும் கால்களும் எல்லாம் இறைவனே என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள் சர்வத்தகா அனந்த எங்கு பார்த்தாலும் எல்லையற்ற வடிவங்களாக நீ காட்சி அளிக்கிறாய் உன்னை நான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறேன் நமத்தியம் ந புனஸ்தவாதீம் தவ அப்படின்னா உன்னுடைய புனகண்ண மேலும்னு அர்த்தம் மேலும் ஆதிம் மத்தியம் அந்தம் மூணுலையும் நானான் இருக்கு நாந்தம் நமத்தியம் ந ஆதிம் உன்னுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை உன்னுடைய முடிவு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை இடைப்பட்ட பகுதியும் தெரியவில்லை ஆகாயத்தை பார்க்குறோம் இந்த தொடக்கம் தெரிகிற மாதிரி இந்த பக்கம் கிழக்க பார்க்குற மாதிரி இருக்குது போனால் போய்கொண்டு தானே எந்த பக்கத்தில் பார்த்தாலும் எங்கே தொடங்குகிறது இந்த ஸ்பேஸ் எங்கே இடைப்பட்டு இருக்கிறது என்று சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இதனுடைய தொடக்கம் முதல் பகுதி எங்கே இருக்குன்னா அதுக்கு மேலே தேசம் இருக்கணுமே ஆக தொடக்கம் முடிவு இடைப்பட்ட பகுதி எதுவும் தெரியவில்லை ஆகவே எங்கு பார்த்தாலும் பல்வேறு வடிவங்கள் பல்வேறு வகையான உடல்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதாக இங்கே அர்ஜுனன் தன்னுடைய வாய்மொழியாக சொல்லுவதை பகவான் வேதவியாசர் சஞ்சயர் எல்லோரும் வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்களுடைய பொருளை எல்லாம் நாம் தொடர்ந்து நாளைக்கு படிப்போம் அநேகபாகூதரவக்ரநேத்ரம் பசியாமித்வாம் சர்வத்தோனந்தரூபம்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 த்ரீ டபுள் ஒன் டபுள் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்